தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அருளும் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக வேதத்தில் ஒரு மனிதன் தனக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்று முப்பத்தெட்டு வருஷம் காத்திருந்தார் அவருடைய பொறுமையை பார்த்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே அவரை தேடி சென்று சுகமாக்கினார் அதைப்போல இந்த வேகமான உலகத்தில் கத்தர் எனக்கும் அற்புதம் செய்வார் என்று இன்னும் பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் உங்களுக்கு கத்தர் சீக்கிரமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஆசிர்வாதங்களை அருளப் உங்கள் பொறுமையை இன்னும் பலப்படுத்தும்படியாகவும் காத்திருந்து சோர்ந்து போனவர்களுக்கு திடமானதையும் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் முறைகளையும் வேதத்திலிருந்தும் தன் வாழ்க்கையின் அனுபவங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார் புதிய சிலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் கர்த்தர்தாமே உங்கள் தாகங்களையும் தீர்ப்பாராக ஆமேன் அவ்வளவு அற்புதம் நடக்கிற இடத்திலையும் முப்பத்தி எட்டு வருஷமா ஒரு மனுஷன் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் மற்றவர்கள் குளத்தில் இறங்கினா தான் விடுதல இந்த மனுஷன் அப்படி இல்லை அவன் எங்கே படுத்திருக்கார அங்கே போயிட்டார் கருத்து நான் நீண்ட நாள் காத்திருக்கிறோமா உங்களை தேடி கருத்தர் வருவார் தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மேம்போன்றாவதாக மறுபடியும் நாம் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகிய பரிசுத்த நாள் அன்று தேவனுடைய திருச்சபை ஆகி கூடி நமது ஆண்டவராகி தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்க முடியாத மனமகிழ்ச்சி நாளாகி இந்த நாளில் நாம் மனமகிழ்ந்து அவருடைய சமூகத்தில் களைகூர்ந்து தேவனை ஆராதிக்கும் தேவன் நம்ம எல்லோருக்கும் அழிஞ்சல கருமைக்காக ஆண்டவரை நாம் சோதரிபமாக ஹலோ இலையா ஹலே தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இன்று தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை தேவன் கிரிய செய்யும் வரைக்கும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு மயமாவதாக தேவனுடைய அவர் கிரிய செய்யும் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டும் நாளை பெற வேண்டிய ஆசீர்வாத நாம் இன்று பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி இன்றே நமக்கு மனச்சோர்வுகளையும் விலைகளை பல விதமான கலக்கங்களையும் கட்டளையிட்டு பின்னடை செய்வது எதிராளியினுடைய வேலை நாளைக்கு கர்த்தனுடைய வேலை என்று அவருக்கு தெரிந்தால் இன்றைக்கு நம்ம சோறு உடை செய்ய தேவனுடைய வேலை எப்படி என்று தெரியாது அதுபடினால கர்த்தர் கிரிய செய்கிறது உண்மை அவர் நமக்கு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வது நிச்சயம் அவர் போதும் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல பார்த்துக்கொண்டே இருப்பார் மனதை பார்த்துக்கொண்டே இருப்பார் தேவன் நம்மைப்பார் நம்மை கருத்தை நான் ஆசிர்வதிக்க கட்டளைப் பெற்றே நான் ஆசிரியர்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தையை பெற்ற தீர்க்க சொல்கிறத நாம் காணுகின்றோம் ஆனால் இன்றும் தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை நான் கவனிப்போம் யோன் சுசிசம் ஐந்தாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம் அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்பினர்கள் முதலான வியாதிகாரர் அநேகர் படித்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார் படித்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதேஸ்தன் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறது ஒருவரும் நடக்க முடியாது அங்கே காத்திருந்தான் குளத்தில் எப்படியாவது தேவதூதி இறங்கி கலக்குவார் அது நேரத்தில் யார் முதலாவது இறங்குவார்களோ அவர்கள் எப்பேற்பட்டியா இருந்தாலும் சுகமாகி விடுவார்கள் என்று நாம் காணுகின்றோம் எல்லோரும் காத்திருப்பார்கள் காத்திருந்து யார் முதலால் அவ்வளவு கவனமாய் ஒழிப்பாக காத்திருந்து தண்ணீர் கலக்கப்படும் அதில் இறங்குகிறவர்கள் முதலாவது இறங்குகிறவர்கள் சொசம் அவர்கள் அங்கே முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு மனிதன் இருந்தான் முப்பத்தெட்டு வருஷம் காத்திருந்திருக்கிறான் பத்தெட்டு வருஷமும் சோர்ந்து போகாமல் மனதை கர்த்தர் பார்த்தார் இந்த மனிதனுக்கு உதவி செய்ய யாருமே நம்ம அறிந்த கர்த்தர் அவனை தேடி வந்தார் அருமையான கத்தோட பிள்ளைகள நமக்கு உதவி செய்ய ஆழ்களில் அவள் இருக்கலாம் நாம் ஏழு வெற்றவர்களை போல இருக்கலாம் வாழ்க்கையில் விலைவான துன்பங்களும் தோரங்களும் சூழ்ந்து இருக்கலாம் வழி கூடிய சூழலை ஆனாலும் கற்றுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனாக கத்தர் உதவி செய்வதற்கும் காத்திருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு நான் சொத்து இருக்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக பக்தனாகியோம சொல்லும்போது யோகனுடைய வாழ்க்கையில அதாவது நீண்ட பேரத்துக்குள்ள அவர் அப்படிப்பட்ட மனிதன் அவர் சொல்லுகின்றார் அதாவது தேவனுடைய வேலை எப்பொழுது வருமோ என்று அவருடைய வேலை எப்போது வருமோ என்று நான் என்னுடைய விடுதலைக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் யோக பதினான்காம் அதிகாரம் பதினான்கு வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் மனுஷன் செத்தவன் பிழைப்பாண்டோ எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் ஆளெல்லாம் நான் காத்திருக்க போராட்டத்தில் போராட்டத்தில் போராட வேண்டும் இவ்வளவு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் உண்டு என்று தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கின்றார் அது எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள் எவ்வளவு நாள் என்று தெரியாது நான் காத்திருப்பேன் என்று சொல்லியா அருமையான கத்துணை பிள்ளைகள நம்முடைய வாழ்க்கையில தேவ நம்ம விடுதலையாக்குவது நம்மை ரஷிப்பது நம்மை ஆசீர்வதிப்பது நம்மை மேன்மைப்படுத்துவது ஆண்டவருடைய சுத்தம் ஆனால் வேலை எப்பொழுது என்று தெரியாது அந்த வேலை வரைக்கும் காத்திருக்க வேண்டும் எதுவா இருந்தாலும் உலக பிரகாரமான நன்மையா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய நன்மையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நாம் தேவசமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் போராட்டத்தினால் குறிக்கப்பட்ட போராட்டத்தினால் எவ்வளவு என்று தெரியாது நான் அதுவரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று பக்தர் சொல்லுகின்றார் நேற்று இரவு நான் இங்கிருந்து பதினோன்ற பதினோரு மணி அளவு வீட்டுக்கு போனேன் அப்புறமாக எனக்குள்ள ஒரு பெரிய தாகமும் ஒரு மனதில் ஒரு பெரிய வியாகலமும் உண்டாகி அப்படியே உட்கார்ந்து ஜோமணி கொண்டே இருந்தேன் அண்டவர உம்முடைய திருமண சுத்தம் என்னது என்பதை நான் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் தெளிவாக சரியாக அறியும் கருவே எனக்கு தாரம் என்றே நான் சொல்லிக்கொண்டே ஜோமணி கொண்டே இருந்தேன் இருக்கும்போது நம்முடைய திருச்சபை பம்பாயில் சாதிக்க வேண்டும் அங்கே போய் என்ன பேச வேண்டும் என்றும் என்னுடைய மனம் நான் என்னுடைய எனக்குழு மனம் அப்படி போச்சு அப்படியே இருக்கிற நேரம் இருந்தேன் எனக்கு தெரியாது பெரிய ஒரு பெரிய தரிசனத்தை நான் கண்டேன் அரசாங்கத்தினால உபயோகப்படுத்தாத ஒரு பெரிய வேறு இந்தியா பூத் பங்களா அந்த பங்களா ஒரு இடத்தில் இருக்கிறது சுற்றிலும் காவல் சீல் வைத்திருக்கிறது அதற்குள்ளே அடியுடன் போயிட்டேன் அதுக்குள்ளே போய் இருக்கிற எனக்குள்ள ஒரு பெரிய கம்பீரம் யாரும் பிரவேசிக்க கூடாது உண்டாயிடுச்சு இப்படி இருக்கும்போது வெளியே உள்ள வெளியே காவலுக்கு இருக்கிற ஒரு சுற்றில உள்ளது ஒரு நடமாட்டம் என்று ஒரு பக்கத்தில் பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு நிறைய பேர் உள்ள வந்துவிட்டார்கள் நம்ம ஒன்றும் செய்யவில்லை நமக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று அதாவது இந்த இடத்தில இந்த இடத்தில உரிமை கொடுக்க வேண்டும் ஏன்னால் இவ்வளவு பாதுகாப்பு இவ்வளவு எப்படி பிரவேசித்தார்கள் என்று எண்ணி அப்படி சொல்லுவதாக நான் பார்த்த அது நீண்ட தரிசனமாக எனக்கு இருந்தது அப்படித்தான் உடிகிறது வரைக்கும் அங்கேதான் இருக்கிறேன் என்று எண்ணி முடிச்சு பார்க்கும்போது நான் பட்டில இருக்கிறேன் அருமையான கத்திரை பிள்ளைகளை எப்படி பட்டியல படுத்தேன் என்று எனக்கு தெரியாது ராத்திரி சரியாய் தூங்கவில்லை இந்த தரிசனம் காணும்போது சரியாய் மணி ஒன்னே ஆக இருந்தது இப்படி இருக்கலாம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை நாம் தேவண்ட சமூகத்திலே காத்திருப்போம் காத்திருப்போம் காத்திருக்கிற நம்மை தேடி கர்த்தர் வருவான் அந்த முப்பத்தெட்டு வருஷமாக பெரும்பாடு மனிதர் அதாவது குணமாகல் அற்புதம் நடக்கிற இடத்துலதான் அவன் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு அப்பதான் நடக்கவில்லை அவருக்கு போராட்டத்தினால் எவ்வளவு என்று தெரியாது அவன் காத்தே இருக்கிறான் அருமையான கட்டுரை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயோ வேலையா படிப்பாட வாழ்க்கையிலேயே மட்டும் பல காரியங்களா ஆயுக்குரிய காரியங்களா அது இவ்வளவு நாளாகி ஒரு மாறுதலும் இல்லையே ஒன்று கிட்டி சேரவில்லையே ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே ஆண்டு வரே என்று என்ன வேண்டாம் போராட்டத்தின் காலம் என்று குறித்திருக்கிறார் அந்த காலம் வரவுக்கு அந்த போராட்டம் இருக்கும் அதற்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் ஏற்பட்ட போராட்டத்தை போல ஒரு போராட்டம் உலகத்தில் எந்த ஒரு ஏற்பட்டிருக்காது என்று நான் சொல்லுகின்ற ஆ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த போராட்டம் போராட்டத்தில் புலம்புகிற ஒரு இரவு வந்தால் பகல் எப்பொழுது வரும் பகல் வந்தால் இரவு எப்பொழுது வரும் என்று அவ்வளவு நெருக்கப்பட்ட ஒரு அவர் சொல்லுகிறார் என் போராட்டம் என குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் பேர் இந்த போராட்டத்தின் காலத்தை ஒன்றை குறித்திருக்கின்றார் அதுவரைக்கும் நான் போராட்ட போராட்டத்தில் காத்திருக்க வேண்டும் என்று காத்திருந்தார் அருமையாய் மாறி விட்டது பாருங்க அவருடைய வாழ்க்கையில் சேர்க்கிறது சேர்க்கப்பட்டார் எழுதியிருக்கிறது அருமையான கட்டண பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு ஆனால் போராட்டத்தினால் எப்படி தெரியாது உங்களுக்கு ஒரு நாளை எனக்கு ஒரு நாளை உங்களுக்கு நியமித்து ஒரு வேலை ஒரு டைம் வைத்திருப்பார் அதுவரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று கத்தடி திருவாக்கு சொல்கிறது மயிண்டதாக இப்படி காத்திருக்கிற தேவண்ட பிள்ளைகளுக்கு மனதிலே சோர்வு உண்டாகும் அதற்கு பக்தர்கள் என்ன பயிற்சி எடுத்தார்கள் தெரியுமா தன்னுடைய ஆத்மாக்களோடு பேசுவார்கள் என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் எனக்குள்ளே தேங்குகின்றாய் என்று எனக்குள்ளே பேசுகிறேன் காத்திரி காத்திரி சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒரு ஒரு வாசிக்கலாம் என் ஆத்மாவே நீ ஏன் எனக்கு கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துறேன் முகத்துக்கு ரட்சிப்போம் முகத்துக்கு ரட்சிப்போம் தேவனுமா இருக்கிற துதிப்பேன் சங்கலப்பட்டு வாய் புரம்பி பேச அதாவது எனக்கு இந்த போராட்டத்தை தந்துவிட்டாரே என்று அப்படி நான் சொல்ல தேவன் இந்த போராட்டத்தின் காலத்தில் என் முகத்துக்கு ரஷிப்பு திற குயில் தேவனை நோக்கி துணிப்பு கற்பனைகளின் ஒழுங்காகவனை பெண் ஒழுங்காக ஜமம் பண்ணுகின்றோம் வாழ்க்கையிலே தூய்மையாக வாழ்கின்றோம் இப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயோ போராட்டங்கள் உண்டா போராட்டம் உண்டு போர்க்காலத்தில் இந்த உபத்திரத்தில வைத்துதான் செய்ய சுத்தமிட்டு சுத்த பொண்ணாக மாற்றுகின்றார் விருதாவாக அவர் ரட்சிக்கவில்லை நம்மை மேன்மையாக வைப்பதற்காக ஆண்டவர் ஆகிய தேவன் நம்மை ரஷித்திருக்கிறார் அதுபடினால் அருமையான தேவனை பிள்ளைகளை அந்த இடத்தை நாம் ஆள் வரைக்கும் என்ன செய்ய காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் எப்படி கலக்குவார் அதுல யார் முதல்ல உள்ள இறங்குறானோ அவர் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா எப்பேற்பட்ட பிரச்சனைக்குரியவனா இருந்தாலும் குணமாகி விடுவான் என்று இறைவாக்கு சொல்லுகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி காத்திருக்காத நேகர் தோல்வியடைந்து தங்களுடைய தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்தானத்தையும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதத்தையும் என்றுஜபதவி கிடைத்தது அவர் சாபுல அதாவது கழுதையை தேடிதான் போனார்கள் அங்கே கர்த்தர் பேசினார் இப்படி ஒருவன் வருகின்றான் அவன் இஸ்ரேல் அனைத்துக்கும் ராஜாவாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லாக நியமித்துவிட்டு கருத்து கத்தோட வார்த்தை ஏழு நாள் எனக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் நீய் பலி செலுத்த நான் வருவேன் வந்து பலி செலுத்துவேன் என்று சொல்லியிருந்தார் இவர் அவசரப்பட்டதுனால ராஜபதவி போய்விட்டது என்று நாம் காண்கிறோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளே எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலேயோ நாம் எல்லாவற்றிலும் காத்திருக்க வேண்டும் அவசரப்பட்டால் நமக்கு இருக்கிற நன்மைகள் போய்விடும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அந்த கடந்து வந்திருக்கிற அருமையான கற்று பிள்ளைகளை இந்த கால உங்களுக்கு கத்தன் சொல்ல சொன்ன வார்த்தை என்ன என்றால் ஐயோ இப்படி இருக்கிறது என்று எண்ணாதீர்கள் எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர் குறித்திருக்கிற நாள் வரைக்கும் காத்திருங்கள் கர்த்தர் குறித்திருக்கிற நாள் வரைக்கும் காத்திருங்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே ஒன்று சுவாமிகள் பத்தாம் பதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை வாசிக்கொழுது கேட்ட சம்பவத்தை இறங்கிப்போ சர்வாங்க தகன வழியையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு அறிவிக்கு மட்டும் காத்திரு என்ற மகிமை உண்டாவதாக நான் உன்னிடத்தில் வருவேன் வருகிற வரைக்கும் நீ சர்வாங்க தகன பலி செலுத்த நீ வெயிட் பண்ணி காத்துரு நான் வந்த முறை செலுத்தலாம் ஏழு நாள் எனக்கு ஆண்டவர் சோதித்தார் அவனும் அந்த ஏழு நாளும் காத்து இருந்தான் ஆனாலும் அவர் வருகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும் இல்லையா என்று வார்த்தை உண்டாகிருந்தது அவர் வருகிறவரைக்கு கொஞ்சம் லேட்டானது இவர் பல் செலுத்த ஆரம்பித்து விட்டார் அதற்கு ஒரு காரணமும் சொல்ல முடியாது நமக்கு கற்பனை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்ய வேண்டும் அந்த வார்த்தை கடமை லாப நகரம் எதுவா இருந்தாலும் அவர் அவரை பார்த்துக் கொள்வார் இந்த நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்தனை பிள்ளைகளே நாம எதையும் அவசரப்பட்டு செய்து தீர்மானம் பண்ணி செய்யும் போது நமக்கு தோல்விதான் ஏற்படுவது ஒரு மேன்மையை காண முடியாது என்றால் அவர் தான் அதை செய்ய வேண்டும் குளத்தில் வெறும் குளத்தில் இறங்கினா கிடைக்குமா கிடைக்காது வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார் சுயமா ஏதாவது செய்ய முடியுமா முடியாது எனக்கு நாள் நியமித்து இருக்கிறார் அதுவரைக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருந்து இழந்து போன பன்மடங்காக அவர் பெற்றுக் கொண்டார் என்று நாம் வேணுகின்றோம் மகிமை உண்டாவதாக இங்கே புரஜாதிக்காரன் ஆகிய குறநெழு குறித்து பார்க்கின்றோம் மிகுந்த ஒரு பக்தியுள்ள மனிதன் என்று நாம் காணுகிறோம் இந்த பக்தியுள்ள மனிதன் தான செய்கிறார் ஜெவமடைகிறார் உவாசிக்கிறார் எல்லா காரியங்களும் செய்கிறார் ஆனால் இவருக்கு ரட்சிப்பின் வழியை தேவன் காண்பிக்கவில்லை அந்த ரட்சிப்பின் வழியை காண்பிப்பதற்கு அங்கே தேவ மனிதனை நியமித்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம் அனுப்பியால் கத்தராகி தேவன் ஒரு நாள் பகலில் ஒன்பதாம் நேரத்தில் இந்த குரலுக்கு ஆனால் தரிசனமானார் தரிசனமாகி யோப்பா பட்டணத்திற்கு ஆளனு அங்கே தோல் பழகு வீட்டில் சீமான் என்று மறுமேற்கொண்ட பேத இருக்கிறார் அவனை அழைத்துக் அவன் வீட்டை வழியை மனிதன் வந்து அதை செய்ய வேண்டும் அதுவரைக்கும் இந்த குரலையும் அவனுடன் சேர்ந்தவர்களும் வருவா எப்பொழுது வருவா இருபத்தி நான்காவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசி மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் தன் உறவின் உரையாரையும் தன்னுடைய விசேஷனையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் பேரிலே பிரவேசிக்கிற போது குரலி அவருக்கு எதிர்கொண்டு போய் அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார் பேருடைய வருகைக்காய் காத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம் காத்திருந்தார் அவர் அவரோடு சேர்ந்த உறவினர்கள் சுற்றுப்புறத்தார் யாவரையும் கூட்டி சேர்த்திருந்தார் அவரெல்லாம் பேதருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் தேவன் சொல்கிற மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருப்பார் பாருங்கள் என்று எண்ணி பேருடைய வருகைக்காக பேர் வந்து முகவரை சொல்லிவிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரணத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார் பெ அதாவது மக்கள் எப்படி போதிக்கிறார்கள் என்றால் நீ அறிவீட்டை புட்டிக்கொண்டு ஜெபம் பண்ணிரத்தன் சொல் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் வேதமாகவும் என்ன சொல்லுகின்றது வழியை கா அந்த பிரகார போதித்தார் அங்கேதானே பாவரிக்கை செய்யணும் அங்கேதான் ஞானஸ்தானம் பெறணும் பெறணும் சத்தியங்கள் எல்லாம் அங்கேதானே இருக்கிறது அது அப்படினால இந்த கொர்னலி பேருடைய வருக காத்திருந்தார் காத்திருந்த அவரும் சேர்ந்தவர்களும்ப்டு திருவாக்கு சொல்கிறபவரை நான் சொத்துரைவனுக்கு மைமை உண்டதாக தேவனுக்காய் காத்திருக்கிற ஒருவரும் போவது இல்லை போனது இல்லை என்று அதாவது நான் இன்று நடைமுறையிலேயும் தேவருடைய திருவாக்கியம் சொல்லுகிற வேத வாக்கிய குறித்து நான் பார்க்கின்றோம் மைமெண்டாவதாக தேவருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம் ராஜாக்கள் உண்மை தந்தைகளும் அவருடைய நாயைகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள் தேவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மேன்மை என்ன என்று சொல்லுகிறது வாசிக்கலாம் தரையிலே முகம் கூப்பிட விழுந்து உன்னை பணிந்து நக்குவார்கள் வளர்க்கும் தந்தைகளுடைய நாய்களும் இருப்பார்கள் பூமியிலே விழுந்து பாதத்தின் புழுதியை நக்குவார்கள் நான் கருத்த காத்திருக்கிறவர்கள் வெக்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று எப்பொழுது ஒன்று போலதான் தெரியும் ஆனால் அப்பொழுது அந்த நேரத்தில் தான் தெரியும் கத்தல் காய் காத்திருந்த மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு உயர் உடைந்திருக்கின்றது இவ்வளவு மேன்மைக்குரியவனாய் மாறிவிட்டானே அவனுடைய ராஜாக்கள் அவனை வளர்க்கும் தந்தைகளாகும் ராஜாக்கள் எல்லாம் அவருக்கு தந்தைகளாக அவர் வளர்க்கக்கூடிய தந்தைகளாக அவருடைய நாயகிகள் அவனை எடுத்து இடுப்பு எடுத்து வைத்து வளர்க்கிற கைத்தாய்களமாக இருப்பார்கள் அவர்கள் கிளர் அவருடைய பாதத்திற்கு நடக்கிற புழுதையை நக்குவார்கள் கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் இப்படி மேன்மையடைவார்கள் என்று அக்காலத்தில் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறதுக்காய் காத்திருப்பது பைத்தியகாரத்தனமாக தெரியும் அவனுக்கு தேவன் வார்த்தை சொல்லியிருப்பார் நேற்றிரவு தான் பார்த்தேன் நேற்றிரவு அந்தவரு உங்களுடைய திருவள்ள சுத்தம் என்னது என்று எனக்கு காட்ட வேண்டும் அதை நான் சரியாக அறிய வேண்டும் அப்படியே இருந்தேன் இரவுல ஒரு மணி வரைக்கும் அப்படியே இருந்தேன் முழங்காலம் போடவில்லை உட்கார்ந்தே இருந்தேன் முழங்கால் போட முடியாத நேரம் உட்கார்ந்து இருந்தேன் தேவன் காண்பித்தார் ஊழியர் மாநாட்டுக்கு முன்னாலே எனக்கு சொல்லியிருந்தார்கள் நீங்கள் ஊழியர் மாநாட்டில் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் ஊழியர் மாநாடு முடிந்தவுடன் பாம்பையில் சபை உருவாக்கப்படும் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் நான் சொல்லவில்லை எனக்கு சொல்வதற்கு சரியான மூமெண்ட் வரவில்லை அங்கே இப்போ சபை உருவாக்கு தேவ சுத்தம் தானா என்பதை எனக்கு சரியாக தேவன் அறிவிக்கவில்லை ஆனப்படாத நான் சொல்லாமல் அப்படியே இருந்தேன் நேற்று பொதுவாக உங்களுடைய சுத்தம் என்னது எனக்கு காண்பியும் தெளிவாய் காண்பிக்க வேண்டும் அறிய வேண்டும் என்று கேட்டேன் காத்திருந்தேன் எவ்வளவு நேரம் தெரியாது சரியா மணி ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் இருந்து அந்த தரிசனத்தை நான் பார்க்கிற நேரத்தில் பார்த்துவிட்டு நான் மணியை பார்த்தேன் அது ஒன்னு நாற்பத்தி ஏழாக இருந்தது அப்பொழுது தேவர் தெளிவாக கண்பித்தார் உடனே வேலை அங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று அதை நான் அறிவிக்க இப்பொழுது துணிச்சல் கொண்டேன் தேவன் எனக்கு பேசினார் எனக்கு திருவிழா சுத்தத்தை அவர் தெளிவாக என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதுக்காக எனக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள் என்று வேகன் சொல்லுகின்றது அருமையால் அருமையான கத்திர பிள்ளைகளை உங்களுடைய காரியத்திற்காக சபையினுடைய காரியம் பெரிதாக இருக்கிறது கர்த்தர சொல்லி இருக்கின்ற அது நடந்தேறுவதற்கு காத்திருங்கள் காத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது தேவன் கிரிய செய்கிற இடமா இருந்தாலும் சரி அதிகாரம் மனிதர்கள் இருக்கிற இடமாயிருந்தாலும் சரி அது தேவனுடைய சரீரமாக சபையா இருந்தாலும் சரி அவருடைய வேலைக்கு நாம் காத்திருந்த பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் அருமையான கட்டிட பேரப்பிள்ள தொடமான சொல்வார்கள் எனக்கு என்ன அந்த தாட்டு மாறவில்லை ஆனால் கற்ற இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும் அவர்கள் சரியான ஓட்டத்தை முடித்து தன்னுடைய பணியை முடித்து விட்டு வெற்றிகரமாக கற்றுடத்தில் என்று நன்றாக தெரியும் ஆனாலும் இந்த பிரிவு நிமித்த உண்டான தாட்டு என்ன மாறாமல் அப்படி அப்போ நேற்று கூட ராத்திரி கூட ஒரு தேவனுடைய மனிதர் என்னோட பேசிக்கொண்டிருந்தார் அவர்களுடைய பணியை அவர்கள் நிறைவேற்றி போய்விட்டார்கள் என்பது உங்களுடைய பணி இருக்கிறது அதை நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டும் அது தேவசத்தம் அப்படியே அவைகள நீங்கள் அதாவது மனதில் அதிகமாக கலக்கம் கொள்ள என்று எனக்கு அவர்கள் சொன்னார்கள் இது தேவருடைய மனிதர்களுடைய வணக்கம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள் முப்பத்தி ஓரா சங்கீதம் இருபத்தி நான்காவது வாக்கியத்தில் இரண்டாவதாக கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திட்டமானதா இருங்கள் அவரு கத்திரிக்கிறவர்களே திடமானதா இருங்கள் அவர் உங்களுடைய திட்டப்படுத்துவார் அடிக்கடி ஒரு நாளைக்கு திரும்ப ரெண்டு தடவை கொஞ்சம் படுத்து விட்டால் உடனே அவருடைய சொல்ல ஒளி தூக்குவார் இதை நடந்துகிட்டே இருக்குது அவருடைய மரணத்தில் இருந்து அவர்களை பார்க்காத ஒரு நாளும் இல்லை சில நாள் ரெண்டு தடவை மூன்று தடவை கூட பார்த்து விடுகிறேன் மறைந்து விடுவார்கள் இவர்கள் மறுத்து விட்டார்கள் ஊழித்து பந்து வர வந்திருக்கிறார்கள் என்று மட்டும் எனக்கு தெரியும் திடீரென்று இருக்க கடாமல் போயிடுவார்கள் அப்புறம் தனியாக இவரை நடந்து வந்து கொண்டிருப்பேன் இப்படி நான் பார்க்கிறேன் ஆனப்படி இல்லாத அதாவது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் திடமனதாக இருங்கள் திட்டமனதாக காத்திருக்கோடு நாம் காத்திருக்க வேண்டும் தேவன் நமக்கு பதிலளிப்பார் கைவிடுகிற மாறி போய் விடுகிறார்கள் அவர்களுடைய பணிகள் முடிந்தவுடனே எவ்வளவு அவருடைய இடத்திற்கு அவர்களுடைய அதாவது அவர்களுக்கு பலனை பெறுவதற்கு அவர்கள் போய்விடுகிறார்கள் ஆனால் பூமியில் இருக்கிற நாம் அவர்களை போல நாம் திட்டமாயிருந்து கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று கத்தோடைய திருவாக்கம் நமக்கு சொல்லுகின்றது அருமையான தேவனிய பிள்ளைகளை யாக்கோபு பொதுவான நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் வாசிக்கும் இங்கே ஒரு விவசாய பற்றி இது விவசாயி வந்து விவசாயிக்கு தெரியும் இந்த நிலத்தில் இருக்கிற பயிரை இப்படி அறுவடை செய்தால் இதுல பலம் சரியாக இருக்காது ஆக வேண்டும் என்று அவர் பார்த்து அப்படி ஆனால் தேவனுக்காக காத்திருக்கிற நமக்கு அதாவது தேவன் தான் அந்த கணிப்பை வைத்திருக்கிறார் இங்கே பயிரிடுகிறவன் காத்திருப்பது போல தேவின்ற பிள்ளைகளாய் நாமும் அவன் முன்மாரியும் பின்மாறியும் அதை வருவரைக்கு போல நாமும் காத்திருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது வாசக இருக்க சகோதரரே கர்த்தர்மளவும் நீடிய பொறுமையாக இருங்கள் இதோ பயிரிடுகிறவன் நற்பலனை அடைய வேண்டும் என்று பயிரிடுகிறவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறார்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பயிரிடுகிறவனுக்கு அதை பார்த்தால் தெரியும் ஒரு மாசமாக அறுவடை செய்வதற்கென்று கத்தருக்கு காத்திருக்கிற நமக்கு அதாவது இறைவனுக்கு தான் தெரியும் அவர்தான் உயர்களை அறிவார் அதுவரைக்கும் காத்திருக்க வேண்டும் நாட்கள் கடற கிட நம்முடைய மனதில திடன் நம்முடைய மனதில நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் அதுதான் அவர் சொல்லுகிறார் அதாவது பயிரிடுகிறவன் நற்பலனை பெரும்படியாக பின்படியாக கத்தர் வருகிறார் ஆன அப்படினால காத்திருங்கள் காத்திருங்கள் என்று கற்றுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்கின்றது அருமையான கற்றலை பிள்ளைகள அவர்கள் தேவையான அவர் பெற்றுக்கொண்டு அவர் எத்தனை வருடம் காத்திருந்தார் வருடங்கள் அவர் அவைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் நாமும் தேவ நமக்கு அநேக வார்த்தைகளை அநேக வாக்கு நமக்கு தந்திருந்தாலும் நாம் அவைகளை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இவ்வளவு பெரிய வேதம் நமது கருத்துல தரப்பட்டிருக்கிறது எவ்வளே இருக்கிறோம் ஆறாம் பதிமூன்று முதல் பதினைந்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்து பண்ணப்பட்டதை பெற்றான் மகிமை உண்டாவதாக எப்படி காத்திருந்து பெற்றார் காத்திருந்தார் காத்திருந்ததில் என் பொறுமை பொறுமையிலே நீடிய பொறுமை இருக்கிறது நான் பார்க்கிறேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகள் எனக்குள் கலங்காது எனக்குள் தியங்காதே ரட்சித்தின் தேவனை நோக்கி காத்துரு கைவிட மாட்டார் ஒருபோது கைவிட மாட்டார் எதுவா இருந்தால் நீ காத்திருக்கிறீர்களா பல மாதங்கள் வருடங்கள் ஆகிவிட்டதா காத்தாம் 25 வருடங்கள் பேருடைய சமூகத்திலே காத்திருந்து வாக்கு சுத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் என்று நாம் காணுகிற பெறாமல் என்று சந்த பெற்றாக தேசத்தில் இருக்கிறத பிள்ளைகளை போல ஒரு மாதங்கள் சில வருடங்கள் காத்திருந்து விட்டு சோர்ந்து போகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு வரை நான் சொந்திருக்கிறேன் மைமண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கட்டணப்பிள்ளைகளை பூமியில காணப்படுகிற மரம் செடி கொடிகள் கரி வருஷங்கள் இவைகள் எல்லாம் ஆதியிலே தேவன் சிற்சித்த பிரகாரம் அவைகள் இல்லை அவைகளுடைய பூக்களுடைய மலர்களுடைய அழகு வாசனைகள் அதில் இருக்கிற தேர்ந்து வருகின்றதான தேரீர்கள் அதாவது பலவர்க்கங்கள் இவை எடுத்துக்கொண்டால் ஆதியில் ஏதேனில் இருந்தது போல அவைகளில் ல்லை மனிதன் அதாவது தேவருடைய கட்டளை மீறி அவர் சாபத்துக்குள்ளானபடினால அவனுக்காக தேவன் படைத்தையும் சாபத்துக்குள் ஆகிவிட்டது அத்தனை சவிக்கப்பட்டு போய்விட்டது அவைகள் சவிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா அவைகள் எல்லாம் மனிதனுடைய சாபம் எப்பொழுது நீங்கும் ஆதியிலே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான் அந்த சாயல அவன் எப்பொழுது அடையும் போது நமக்கும் அந்த சாயல் கிடைக்கும் என்று அவைகள் காத்திருக்கிறது என்று ரோமர் கிழமை நிறுவனத்தில் அதிகாரம் இரு பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று மேல புத்திரப்படுவதற்கு சிறிஸ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறது சிறிஸ்டியானது அழிவுக்குரிய அடிமை தினத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெறுவோம் என்று பெற்றுக் என்கிற நம்பிக்கையோடு பெற்றுக் என்ற நம்பிக்கையோடு அந்த சிறிஸ்டியானது அல்ல கீழ்ப்படுத்தவரே மாயைக்கு கீழ்ப்பு ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிஸ்தியும் ஏகமாய் தவித்து பிரச வேதனை படுகிறது அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாக புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அதாவது மனிதன் ஆதி நிலையை அடையும் போது சிருஷ்டடையும் என்று ஆனப்படியும் மனிதன் என்ன செய்யிறான் அந்த நிலை அடைவதற்கு இந்த இயற்கை அவைகளை பெறுவதற்கு அவைகளெல்லாம் என்ன செய்வ வேதனைப்படுகின்றதா அவர்கள் வேதனை பண்ணிட்டு தனக்குள்ள தவிக்கிறதா வரும் மனிதன் ஆதிநிலை எப்பொழுது அடைவார் நமக்கு ஆதிநிலை எப்பொழுது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அவைகள் எல்லாம் அதாவது தவித்துக் கொண்டிருக்கிறதா மனிதனும் அந்த ஆதிநிலை அடைவதற்கு தனக்குள்ளே தவித்து காத்துக் கொண்டிருக்கிறார் என்று வாக்கு சொல்லுகின்றது அருமையான கத்துடைய பிள்ளைகள நாட்களிலே சி போ அடைவதற்காக காத்து ம நமக்கும் நமக்கு ஒரு மே காலத்தை இறைவன் வைத்திருக்கின்றான் அந்த காலத்தை அடைவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் நாட்களை தேவன் குறித்திருக்கின்றார் அந்த நாளிலே நமக்கு அந்த மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக ஒன்றும் கிடைக்காது போலவே இருக்கும் தினமும் நான் பார்க்கலாம் போன ரெண்டு நாள் உசித்தோம் பார்த்தோம் எல்லா தவித்து பிரசோதனை ஏகமாய் பிரசோதனை பட்டுக்கொண்டிருக்கின்றது மனிதன் ஆதி நிலை அடைவதற்காக தனக்குள்ளே தவிக்கிறார் கற்ற பிள்ளைகள நாளிலே கற்றலை பார்த்து உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறேன் கீழ்ப்பிடி பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு பிரச்சனையா காத்திருங்கள் கற்ற நிச்சயமாக விடுதலை தருவார் விடுதலை தருவார் பார்த்துக்கொண்டே இருப்பார் முப்பத்தெட்டு வருஷமாக காத்திருந்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் ஆகிய தேவன் தேடி வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார் அல்லவா அப்படி போல உங்களோட என்ன சில என்னெல்லாம் அவ்வளவு வரம்பெற்ற தேவ மனிதர்கள் கைக்குள் இருக்கிறோம் இவ்வளவு தேவ சரீரமாக சபைக்குள் இருக்கிறோம் போராட்டம் நீங்கள் அப்படியேதான் இருக்கிறது என்ன காத்திருங்கள் காத்துருங்கள் குளத்தில் அற்புதம் நடந்து கொண்டுதான் இருந்தது அங்க முப்பத்தி எட்டு மனுஷன் காத்திருக்க வேண்டியதான் இருந்தது முகவரையிலே ஆண்டோராகி தேவரும் எழுதுகிறார் யோகை பற்றி எப்படி எழுதுகிறார் பயந்து கொல்லாப்பா கொல்லாப்பை பற்றி அவனை போல பூமியில வருவானும் இல்லை ஒருவரும் இல்லையா அந்த யோபுதான் இந்த கஷ்டப்பட்டான் அவர் தான் சொல்லுகிறார் எனக்கு தெரியாது அது வரைக்கும் காத்திருந்தார் என்று அவர் சொல்லுகிறார் இளையிலேயா நாமனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய எதிர்நோய்க்கால் காத்திருக்கிற காரியத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு மயமே அனுபடிய அருமையான கற்றுடர் பிள்ளைகள சிருஷ்டிகள் மனிதன் தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் அவன் ஆதியில் உருவாக்கப்படும் போது சாயல்ல தேவனுடைய ரூபத்தின்படி அவன் உருவாக்கப்பட்டான் என்று நாம் காணுகிறோம் அந்த ரூபத்தை உருவாக்கப்பட்ட எல்லாமே அடைக்கப்பட்டு போய்விட்டது இந்த மனிதன் ஆதிநிலை அடங்கும் போது அவைகளும் வீட்டிலே நிறைய விளையாட்டு பொருள் வாங்கி போட்டு சில படங்கள் அந்த பிள்ளைக்கு சோக்கி வந்த உடனே எல்லாம் அள்ளி மோலையில் கட்டி போட்டிருக்கு சோமாகி விளையாடும் ஸ்டேஜில் வருகிறது வரைக்கும் அந்த அந்த விளையாட்டு பொருள்களுக்கு ஜோலியே இல்லை அதெல்லாம் போட்டிருக்கும் அது அவசியம் இல்லையே பெரியாட்களுக்கு அது தேவை இல்லை அப்படின்னால மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட சக்திகள் சாபத்துக்குள்ளாகி அடைக்கப்பட்டிருக்கிறது தேவசாய எதிர்நோக்கி காத்திருக்கிறார் கட்டுட பிள்ளைகள் தவறு செய்ய வேண்டும் என்று எழுது கடந்து மேலான இடம் அந்த இடத்தை இழந்து விடாதே எல்லாமே தொட முடியாது ஆவியாயிருக்கிறது நமது மேல அவ்வளோக்கறையாக இருக்கின்றார்கள் நாம் தவறு செய்து விட கூடாது அவர்கள் இருக்கின்ற அந்த சேர வேண்டும் என்று வேதனைப்படுகிறது நாம் அடிக்கடி ஆவியலை பார்க்கிறோம் அருமையான கத்திர பிள்ளைகளை காத்திருக்கிறது ஆதிநன் அடைவதற்காக காத்திருக்கிறார்கள் நான் வந்து ஆதிநிலையை அடையும் போது சிருஷ்டிகளோ ஆதிநிலையை அடைந்து விடும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு நான் சோதரிக்கிறேன் மயி ஒன்றாவதாக மூன்றாவதாக விவசாயம் நாற்பதாவது ஆறு முப்பத்தி ஒராவது வாக்கியத்திலே ஒரு ஒரு வாசிப்போம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய பலகினாயிருந்தாலும் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எழுபவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் புது பலனடைந்து கழுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் எப்பேற்பட்ட பிள்ளைகளை சரி அவர்கள் புது பலன் அடைந்து கலைகளை போல சட்டங்கள் எடுத்து எழும்புவார்கள் ஓடினாள் விடைப்படையாக நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்கின்றது ஏழாம் இருந்த அந்த மனிதன் கற்றுடைய வேலை வரும்போது இழந்திரு என்ற அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தார் புது பலன் அடைந்து கலைகளை போல சட்டங்களை எடுத்து எழும்புவார்கள் அப்படிப்பட்ட கிருவை நமக்கு உண்டு நாம் இந்த நாட்கள் வாழ்க்கையில அதாவது நாம் செயல காரியங்களில் ஏமாற்றம் அடைந்தவர்கள் போல இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் பிள்ளைகளே தைரியமாயிருப்போம் கற்றிருக்கு காத்திருக்கிறவர்களே திட்டமானதாக இருந்து கற்றிருக்கு மைமண்ட ஆண்டிஸ்து இந்த பூமியில நம்முடைய சீஸ்வர்களோடு அவர் மூன்று வருடங்களாக இருந்தார் அவர் பிதாவிடத்திற்கு போக வேலை வரும்போது அவர் என்ன சொன்னால் நான் போய் உங்களுக்காக பிரசுத்தாகவே அனுப்புவேன் ஒன்னேத்திலிருந்து வரும் பல நாள் தரிக்கப்பட்டவர்களுக்கும் நேரத்தில் தரித்திருங்கள் அந்த பலன் எங்கிருந்து வருவான் ஒன்னேத்திலிருந்து வருவான் இங்கே ஆண்டவர் சொன்னார் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எரிசில நேரத்தில் தரித்திருங்கள் எரிசிலம் விட்டு போகாதீர்கள் என்று சொன்னார் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் வசன நாற்பத்தி ஒன்பதை வாசிக்கலாம் ஒன்பது வரும் பலனால் தற்பிக்கப்படுவரை தரித்திரங்கள் என்றார் என்பவனுக்கு மகிமை உண்டாவதாக அதற்கு முன்னாலு கூட இருந்தார் இப்படி அனுப்பப்போன் எங்க இருக்கும் மனித்துக்குள்ளேயா மனிதருக்குள்ளே பரிசுத்தாய் எங்க பெற்றிருக்கிறேன் சில வேலை இல்லாமல் இருப்பார்கள் ஆண்டு அடிக்கடி ஒனாந்திரத்துக்கும் மலைகளுக்கு காடுகளுக்கும் தேவமான போய்விடுவார் அப்படி தனியாக இருப்பார்கள் இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற இந்த உன்னத பலன் அப்படி இல்ல எப்பொழுதும் இரவிலும் பதிலும் எப்பொழுதும் எங்கு போனாலும் வந்தாலும் எந்த நேரத்திலும் பெருக்குரிக்கப்படுவரை இவர்கள் தான் பாவம் செய்யாமல் வாழ முடியும் பர்சுத்தாய் பெற்றுக் கொண்டும் அதாவது ஜீவிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இந்த உன்னத பலத்தை பெற்று வருக்கு ஏற்ற பிரகாரம் யார் நடக்கணும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தினுடைய அசுத்தத்தில் விழுந்து போகாமல் அவர்கள் வாழ்க்கையை அடைந்து கொள்கின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம் அறுபடியால் கருத்தர் சொன்னார் இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருந்தேன் என்பதை நான் உங்களுக்குள்ளே வாசவாயிருக்கும்படியாக உன்னதத்தின் பலன் ஆகிய வசுத்தாவியை நான் அனுப்பப் போகிறேன் காத்தறிக்கிறது நேற்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அதாவது இந்த ஊழியர் மாநாட்டுக்கு முன்னால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லெல்லாமல் இருந்து காய்ச்சல் மாறி வந்தது பிள்ளை இருந்து ஆனாலும் ஊழியம் தடைபடவில்லை இதெல்லாம் சரியாக இருந்தது அப்படி இருந்தது அப்படி இருந்தது சரியாக பிளங்கால் போட்டு ரொம்ப நேரம் ஜேபட முடியாமல் இருந்தேன் நேற்று என்ன அறியாமல் அந்த பிள்ளனுக்காக காத்திருந்தேன் ஏழு மணி நேரத்தில் நினைக்கிறேன் தேவனுக்கு மயமே உண்டாவதாக அந்த உணவு பலன் என்னை ஆட்கொண்டது விடுகிறது வரைக்கும் விடுகிறது வரைக்கும் இப்ப இந்த செய்தி எனக்கு தேவன் கொடுத்தால் ஆச்சுது அதாவது இந்த பாம்ப வெளி கிடித்து கண்ணை முடினால் அங்கே எனக்கு தெரிகின்றது அப்படி நேற்று விடுகிறது வரைக்கும் அருமான கச்சரவு பிள்ளைகளே உன்னதத்திலிருந்து வரும் பிள்ளைனால் தெரிவிக்கப்படுவது எருசிலமில் கருங்கள் காத்திருங்கள் என்று சொல்லிருக்கிறார் அதற்காக தேவனுக்கு நான் அங்கு செலுத்துகிறேன் அந்த உணவு சிலிருந்து வரும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சகரியா சொல்கிறார் சகரியா நான்காம் அதிகாரம் வா சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய எல்லாம் ஆகும் என்று தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் மனிதனுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சாதிக்க முடியாத காரியத்தை தேவையினாலே சாதிக்க முடியும் இறைவாக்கு சொல்லுகிறபடியால நான் சொல்த்திருக்கிறேன் உன்னே சுடந்து வர நாள் பிற நாள் தற்பிக்கப்பட்டார்கள் என்று நாம் இடத்துல வாசிக்கிறோம் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதை நிரப்பிட்டு அல்லாமல் அக்கிரிமயமான நாவுகளுக்கு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசோதாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாசையிலே பேசனுக்கு மலன் அந்த இறங்கின போது அதாவது படிப்பறிவு இல்லாதவர்கள் என்ன பேச ஆரம்பித்து பல நாட்டில் பண்டிகைக்கு அவர்களுடைய லாங்குவேஜில் இவர்கள் பேசினார்கள் இது பலத்தில இது பராக்கிரமத்தினால் உண்டாகிறது அல்ல தேவ பலத்தினால் உண்டாகிறது காரியம் தேவனுக்கு மயம்புண்டாவதாக உன்னதத்திலிருந்து வரும் பலன் இவைகளை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மரிசுக்கு சென்றோம் போகும்போது உங்களை அங்கே போய் இந்த நாட்டிலிருந்து இறங்கும் போது திருப்பி அனுப்புவதற்கு சத்துரு தீவிரப்படுவார் யபத்தோடு போங்க நான் கூட இருந்து எல்லாத்தையும் வெற்றியாய் முடித்து தருவேன் என்று சொல்லியிருந்தார் அப்படியே நாங்கள் சென்றோம் தமிழைத் தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது தெரியாத ஒன்றை தெரியும் என்று சொல்லுவதல்ல நாம தெரிந்ததை தான் தெரியும் என்று சொல்லுவோம் இல்லையில தமிழைத் தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது அந்த சென்று நடக்கும் சாப்படத்தான அமெரிக்க டாலர் வைத்திருக்கிறோம் அங்குள்ள லாங்குவேஜ்ல பேசினாங்க பாம்பே ல இருந்து ஏழு மணி நேரம் ஓடுனது கண்டிசாக ஏழு மணி நேரமும் தேவத்தில் தான் காத்திருந்தோம் ஆண்டு வர அந்த நாட்டில் போய் இறங்க போகிறோம் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியாது லாங்குவேஜும் தெரியாது அங்கே எங்களை வரைவரைக்கு வந்திருக்கிற தெரியாது ஆலையை வெளிப்படுத்தல் மூலம் கடிதங்களின் புலம் தான் தொடர்பு நாங்கள் பார்த்தது என்று காத்திருந்தோம் முடித்தார்கள் அவர்கள் மேல் பரிசுத்தாய் வந்து இறங்கிய போது பற்பலா பாசைகளை பேசினார்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கின்றோம் அன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவ கொலைசில பாதிகள் ஆகிய மூவாயிரம் பேர் லட்சிக்கப்பட்டார்கள் மூவாயிரம் யூதர்கள் அந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களை போல அனுபவித்து பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த உன்னத பலன் வந்து இறங்கிய போது அகிமயமான பிரிந்திற்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கின்றோம் அதை பார்த்த யூதர்கள் கடற்படத்தில் உள்ளவர்கள் அல்லவா ஸ்கூலுக்கே செல்லாதவர்கள் அல்லவா இவர்கள் நம்ம லாங்குவேஜில் எப்படி பேசுகிறார்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினால் என்னுடைய ஆவினாலே என்னுடைய ஆவியினாலே எல்லாம் பேர்களை கொண்டு ஞானிகளை ஒட்கப்படுத்துகிற தேவர் பலவான்களை அதம் பண்ணுகின்றவர் பிள்ளனை பெற்றுக் கொள்வார்கள் சிலம் விட்டு போகாதீர்கள் என்று சொன்னார் காத்திருந்தார்கள்ரு பேசிக்கொண்டே தேங்காதே கர்த்தர் நோக்கி காத்திருக்கு ரட்சி புத்தரக்கூடிய தேவர நோக்கி காத்திரு காத்திருந்த காத்திருந்தார்கள் பத்தாவது நாள் ஆச்சது பல திட்டி முழக்கங்களோடு நிழலரோடு பயங்கர காற்றழுத்தத்தோடு பரிசு தாயினார் இறங்கினார் அருமையானவர்களே உன்னத பலனையை நாம் பெற்றிருக்கிறோம் கொஞ்சமாக பெற்றிருக்கிறோம் அதை இன்னும் அதிகமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய ஆழம் மதிப்பட முடியாததாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகின்றேன் அந்த நாளில் கற்ற வார்த்தை சொல்லுகின்றது நம்மை கற்ற மாற்ற பலக்கிரமர்களாக மாற்ற வல்லவர்களாக மாற்ற ஆண்டு விரும்புகிறார் செய்ய வேண்டிய காரியம் என்ன குண்டத்தில் பல நாள் தெரிவிக்கப்படுவரைக்கும் காத்திருக்க வேண்டும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் நாம் அடிக்கடி சொல்லி இருக்கோம் அல்லவா குளூர் பிரதேசத்துக்கு போகும்போது உஷ்ணத்தை அனுப்பிவிடுகின்ற போகும்போது தெண்டல் காத்தே அனுப்புகின்றார் ஆவீனால் நடக்கின்ற காரியமாக இருக்கிற தேவருக்கு மயிமையான அப்படினா கிடைக்கிற நேரங்களே தூங்கி கிடைக்காதீர்கள் கிடைக்கிற நேரங்களே வீண் பொழுது போக்காதீர்கள் பக்கத்து கதை பேச விரும்பாதீர்கள் இந்த நேரத்தில் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் காத்திருங்கள் காத்திருக்கிறதன் மூலமாக தேவன் அற்புதத்தை நடத்திக்க இன்றும் அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் பரிசுத்தாமத்திற்கு பயம் உண்டாவதாக அப்பசுராய பரிசுத்த பவுலுக்கு சரீரத்தில் விலகின உண்டாயிற்று அந்த பிளகீனம் மற்றவர்களால் அரவோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிளகினம் இருந்ததாம் அந்த பிளகினத்தை மற்றவர்கள் அருவறுக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலேயோ அற்புதம் நடந்து கொண்டே இருக்கின்றது அவர் போக முடியாத இடங்களுக்கு உருமாலையை போடுகிற அவர் மேலடுக்கு உருமாலை எடுத்து கொடுக்கிறார் போட்டோட அவர்கள் நிழல் பட்டோடைசோம் ஆகிவிடுகிறார்கள் மருத்துவர் இளம்புகிறார்கள் எல்லாரும் நடக்கிறது அவர்களே ஒரு அரவோசிக்கக்கூடிய பிளகீனம் இருந்தது என்று நாம் காண்கின்ற அந்த பிளகினம் அவர் விலகின படித்து விட அப்படி அவர் பிள்ளைகளை சம்பவத்தில் தேவ மாற்றி போடும் பெரிய அற்புதங்கள் என்ன சொன்னார் போதும் என்னுடைய பலன் விளங்கும் அது போதும் அருமையான வாழ்க்கையில நாம் எவ்வளவு விலகின பெற்றோராயிருந்தாலும் சரி நான் என்னை பொறுத்த அளவில் இவர் சமூகத்தில் அதைத்தான் அந்த நாள் அறிந்து கொண்டு வருகின்றேன் ஆண்டு சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் மகா பயங்கரமாக இருக்கிறது அதனால் என்னுடைய நிலைமை ரொம்ப கீழில்லை என்னுடைய அறிவானாலும் சரி என்னுடைய பலமாயிருந்தாலும் சரி மற்ற எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் கீழ்நிலையில் இருக்கின்றது ஆனால் எதுல நமக்கு நம்பிக்கை கத்தருடையே பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியம் அதற்கு உனக்கு போதும் உனக்கு போதும் பலவீனத்தை பார்க்காத என்று உனக்கு தெரியாது என்ப உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று விளங்கும் இருக்கும் போது பிளகினப்பட்டவர்கள் போல இருந்திருக்கலாம் ஆனால் ஊழிய காலத்தில் அவர் விலகினப்பட்டவர் போல இருக்கவில்லை அவருடைய தோற்றம் எப்படி இருக்கலாம் விலகினா இருக்கலாம் எழுத்து உள்ளதாக அவ்வளவு பலமான எழுத்தாக இருக்கிறார் பேச்சை பார்த்தால் சிங்க கருத்து தோட்டத்தை பார்த்தால் பலகிறது அது இருக்கட்டும் எந்த நேரத்தில் விளங்க வேண்டுமோ அது பரிபூர்ணமாய் விளங்க விளங்கும் என்று கருத்து சொன்னார் இதை அவர் சரியாக தேவசோத்திலிருந்து அறிந்து கொண்டார் ரெண்டு நிறுவனத்தில் அவர் எழுதுகிறார் எழுதும்போது சொல்லுகிறார் விலை எண்ணத்தை குறித்து நேர்மை பாராட்டுகிறேன் விலை இனத்தை குறித்து சந்தோஷப்படுக்கிறேன் காரணம் அநேக இருந்து கிருமை விழுந்து பாலத்துக்கு போயிட்டாங்க பெருமை அடைந்து விழுந்துட்டாங்க மருத்துவர்கள் உயிரிழந்தா எப்படி இருக்கும் பாருங்க ஊரெல்லாம் ரெண்டு வந்து கும்பிடுமே எப்படி இருக்கும் அதில் எத்தனை பேர் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க அதை செய்து தன்னுடைய பார்ப்பார் மறக்க வைத்து விடுவார் ஆண்டவர் செய்தார் நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்று எண்ணுவார் அது அவர் சொல்கிறார் விழுந்து போகாமல் எனக்கு காண்பிக்கப்பட்ட தேவ தரிசனங்களை குறித்து பெருமை அடைந்து நான் விழுந்து போகாமல் இருப்பதற்காக என் சரீரத்தில் குட்டுகிற சாத்தாருடைய தூதனாக இருக்கிறது அற்புதம் நடந்த உடனே இங்கே இங்க பார்த்த உடனே அது மறந்து போகணும் அதற்காக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெருமை அடைந்து விழுந்து போகாமல் இருக்க இந்த விலகினத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்று நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் நினைத்து மேன்மைப்படுகிறேன் இந்த சரீரத்தில் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம் இது முடிந்தவுடனே பெரிய மகிமை நமக்கு காத்திருக்கின்றது என்று அதை எண்ணி நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இலவியா நான் அருமையான கட்டிடப்பிள்ளைகளை பிதாவின் வாக்கு நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும் பிதா வாக்குகள் இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் நம்மை செய்வோம் என்று அவருக்கு நாம் அம்மிப்போடு காத்திருக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்கிறபடினால் ஆண்டையவரை நான் சொத்துருக்கிறேன் பெரிய பெரிய சாத்தானுடைய ஆழத்துக்குள்ளதாக நாம் போயிட்டு வந்திருக்கிறோம் அப்போ போகும்போது இருட்டை கண்டால் பயப்படுகிற ஆட்கள் சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளெல்லாம் நேரடியாக புரிந்து அவைகளை நாம் கட்டுப்படுத்தியிருக்கிறோம் நேற்று இரவு எனக்கு அந்த அந்த ஆதி நிலை தரிசனத்தில் வந்தது அந்த பெரிய போக் பங்களாதில் பேயடைந்த அந்த இடத்துல தனியாக அங்கே எங்கே ஒரு கண்டேன் அந்த ராத்திரியிலே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இல்லையிலையா அதைத் தொடர்ந்து நான் நிறைய சம்பவங்களை பார்த்தேன் அது எழுத்துல நான் எழுத தீர்மானித்திருக்கிறேன் தேவனுக்கு மயமையை அத்தனையும் விட்டு எழுதி வைக்க வேண்டும் என்று நான் அப்பொழுதே தீர்மானித்திருக்கிறேன் தேவனுக்கு சோத்திரம் உண்டாதார்கள் அது அப்படி எல்லா அருமையான கற்றுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் அறிவிக்கிற காரியம் காத்திருங்கள் வீண் பொழுது வீடான சம்பாசனைகள் பண்ணாதீர்கள் தனி தூக்காந்து கவலைப்படாதீர்கள் கவலைப்பட்டு பெருமிச்சு விடாதீர்கள் அடுத்தவர்களை பார்த்து நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறதே ஏன் கருத்தை நம்மை இப்படி வைத்து விட்டார் என்று எண்ணாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் விடலுக்கு தகுந்த விக்கம் என்ற போல எல்லோரும் அந்நிலையில் இருப்பார்கள் ஆனப்படினால் கட்டுரை பிள்ளைகளாகி நாம் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிறவர்கள் விற்கப்பட்டு போவது இல்லை தேவன் பிரசன்னாயிருக்கிற கிரிய செய்கிற திருச்சபை இருக்கிறோம் அதனால் நாம் காத்திருக்குவேன் காத்திருந்து தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோ அற்புதம் நடக்கிற இடத்துலையும் முப்பத்தெட்டு வருஷமா ஒரு மனுஷன் காத்தே இருந்திருக்கிறார் அவனை கருத்து பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார் அவனை தேடி சென்றார் மற்றவர்கள் குளத்தில் இறங்கினா தான் விடுதில்லை இந்த மனுஷன் அப்படி இல்லை அவனை எங்கே படுத்திருக்கார அங்கே போயிட்டார் கருத்து அதை அப்படின்னா நீண்ட உங்களை தேடி கத்தர் வருவார்